டென்த்து மேக்ஸ் எக்ஸாம் செம்ம கஷ்டமாக ஆல்ஃபா இக்கோல் பீட்டா அப்படின்னு அப்படியே போட்டா அப்படின்ற மாதிரி பசங்களாம் செம்ம கஷ்டப்பட்டுருக்கிறேன் எப்ப பாரு மேக்ஸ் எக்ஸாம் கஷ்டமாகவே வச்சு பசங்களோட வைத்திருச்சலே கொடுத்துருக்கிறாங்க நைன்டி டூ பாயிண்ட் செவன் பிஎஃப்எம் பால டேட் ஈஸி கேட்டுன்னு போது இது வரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு பத்து பிசாக கூடிய டிக்னாமெட்ரி இன்டெரல் கல்குலஸ் ஆஃப் த வந்து யூஸ் ஆனது கிடையாது எதுக்காக இதை படிக்கிறோம் அப்படின்னு சத்தியமாக யாருமே தெரியாதுன்றீங்களா கரெக்ட்டு தான் டெய்லியும் இந்த டைமில் அடா அப்படி ஆச்சரிய ஒரு விஷயத்தையும் கடுப்பான ஒரு விஷயத்தையும் அரைச்சால சொல்லுவோ போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது ஆனால் தொடரை ஒட்டு மொத்தமாக இழந்தது அடைச்சு அந்த வகையில் செம்ம ஆச்சரிய விஷயம்னு வந்துட்டு இருக்குதுன்னு பாத்தாங்க நாகர்கோவில்ல ஐபிஎல் மேட்சா நடக்குது அங்கே இருக்காங்க அது கிடையாது என்னென்ன ஒரு அக்க என்ன பண்ணிருக்காங்க சொந்தக்காரங்கிட்ட எத்தனை போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நகையெல்லாம் வந்து வீட்டில இருந்து பீரோலேருந்து எடுத்து வச்சுருக்காங்க தெரியுமா உங்களுக்கு இது தெரியாதா இப்போ கேளுங்க அப்போ நகையெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு பொட்டலமா கட்டி அந்த நகையெல்லாம் எத்தனை போயிட்டு சரி கொடுக்கலாம் அப்படின்னு களம்போது ஐயோ மாடியில் துணி காய போட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஞாபகம் இருக்குது அது துணி எடுக்கிறத்துக்க மாடி ஏறி போயிட்டு இருக்காங்க மாடி ஏறி போயிட்டு அந்த நகையெல்லாம் வந்து ஒரு பொட்டலமா இருக்கிறதுக்குள்ள அது வந்து அப்படியே வந்து மதுள் மேல வச்சு துணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படி பாடினேன் அதுதான் துணி எடுக்கிற பாட்டு அந்த பாட்டை அப்படி எத்திருக்கிறார்கள் எடுத்தா அங்கிருந்து எங்கேயோ கருப்பு கலர்ல ஒரு காக்கா பறந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே கபால் அந்த எடுத்து பறந்து போயிடுச்சா இந்த அக்கா பார்த்தோம் அப்படியே மக்கள் ரோட்டில் ஓடி இருக்காங்க அதுக்கப்புறம் தெரிஞ்சிட்டு இருக்குது காக்கா வந்து சாப்பாடு போயிட்டு இருக்கு ஏ கா ஸ்டாப் பண்ணி இல்லனா எட்டு கூடுறேன் ஒரு முன்னூறு நானூறு மீட்டர் ஓடுனது அப்புறம் ஆயிட்டு இருக்குன்னு மூக்க வச்சுக்க நகையம் தங்க எல்லாம் காரி தப்பிட்டு அந்த அக்கா வந்து எடுத்துக்கிறாங்க எத்தனை காக்கா வந்து சோகமா போயிட்டு இருக்கு ஐயோ சாப்பாடு நினைச்சி இந்த சனின போய் எத்தனை நிட்டமே அப்படினு அதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுனா அந்த இந்த பட்டனை ஆமுக மறந்துட்ட காக்கா சமல்ல அட அட காக்கா மணிதினைய விட மேல் அப்படின்றது தயவு செய்து பாட்டு போட்றீங்களா அது வந்து நீங்கங்களுக்கு நீ கேட்နေக்கிறது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி டடன் டன் டண்டன் டண்டன் டண்டன் டை பாலாஜி நீ பெரிய சورனா லப்பப்ப